வணக்கம் நட்டினையின் தினமும் ஒரு துளிக்காக உங்கள் தோழி அன்னலக்ஷ்மி இன்றைக்கி உணவை மருந்து பகுதியில் நான் என்ன சொல்லப்படுறேன்னா இப்போ வந்து பரிட்சை காலம் எல்லா குழந்தைங்களும் வந்து பரிட்சைக்காக படிக்கிறாங்க நைட்லாம் லேட்டாக முழிக்கிறாங்க கண் முழிச்சு படிக்கிறாங்க சாதாரணமாகவே குழந்தைங்க சீக்கிரம் தூங்கிறது கிடையாது அதில் இப்போ பரிட்ச காலத்தில் வந்து ரொம்ப நேரமாக முழிச்சுட்டு அந்த டென்ஷன்னு படிக்கணும் மார்க் எடுக்கணும் அந்த மாதிரி வந்து நிறையா வந்து அவங்க மைண்டு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அப்போ வந்து பிரெயின் வந்து சூடேறும் சீக்கிரம் வந்து குழந்தைங்க வந்து டயர்ட் ஆயிடுவாங்க அது வந்து ஒரு ஆபத்தும் கூட குழந்தைங்களை பொறுத்தவரைக்கும் அதனால் இந்த பிரெயின் சூடு இப்போ கம்மி பண்ணுறதுக்கும் ரெண்டாவது வந்து பிரெயினுக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கும் அதாவது அவங்களோட மனசு பிரெயின்னு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டென்ஷனாக இருக்கும்போது சட்டின்னு குழந்தைங்க மய்க்க அடைஞ்சிடுவாங்க பறிச்ச அந்த பேப்பரை பார்க்கும்போதே அவங்களுக்கு வந்து ரொம்ப தலைவலியாக இருக்கும் அதெல்லாம் சமாளிக்க முடியாத ஒரு சமயத்தில் திணறி போவாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ச இது எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து இது பிரெயின் ஃபுட்டு வந்து ரொம்ப முக்கியம் சாதா நான் வந்து பிரெயின் ஃபுட்டோட லிஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு கூல் ட்ரிங்க் ஒன்று நான் சொல்கிறேன் அதை கொடுத்து செஞ்சு செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்புவாங்க ப்ரைட்டாக பிரிஸ்காக இருப்பாங்க பரிசு எழுதிட்டு வந்த மாதிரியே தோணாது நல்ல படிச்சுன்னு உங்களுக்கு வந்து ஆக்டிவாக இருப்பாங்க அது என்னன்னு சொல்கிறேன் கொஞ்சம் குறிச்சிக்கோங்க ஆல்பக்கோடா பழம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆவ அவடான்னு சொல்லுவாங்க அது வந்து நியூட்ரியன் ரொம்ப வந்து அதில் நியூட்ரியன்ட் இருக்குது ரொம்ப ஹார்ட் டிசீஸ்லாம் வராது இந்த மூளை வந்து வந்து உங்களுக்கு வந்து இது ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது அவக்கோடா அப்புறம் வந்து மீன் மீன் எண்ணெய் இதில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி இருக்குது ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது அது எதுக்காகனாக்கா நமக்கு வந்து டென்ஷன்ஸ் ரிலீவ் பண்ணி கொடுக்கும் அது இல்லாமல் நம்ம வந்து பிரெயின் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கும் மெமரி லாஸ் இல்லாமல் இருக்கும் ஃபிஷ்ஷும் ஃபிஷ் ஆயிலும் ஃபிஷ்ஷுன்னா நீங்கள் வந்து ஃபிஷ்ஷை பொறிச்சு கொடுக்க ஒரு வேக வச்ச மாதிரியோ இல்லை குழம்புல போட்டோ அது மாதிரி கூட நீங்கள் கொடுத்து பார்க்கலாம் ஒரு ரெண்டு மூணு பீஸு கொடுக்கலாம் ப்ளூபெரின்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த டின்லெலாம் அடைச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பிரெயின் பவர் கொடுக்கறதான் கிட்னி பீன்ஸுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது வந்து நம்ம அவரக்கா பீன்ஸ் மாதிரியே இருக்கும் பட்டப்பட்டையாக இருக்கும் அதுவும் வந்து பூஸ்ட் மெமரி மெமரி பூஸ்ட் தான் இது இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது அந்த குழந்தைங்களுக்கு வந்து வெயிட் வைக்காமல் இருக்கும் இந்த கிட்னி பீன்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா வெயிட் வைக்காமல் இருக்கும் பிரெயின் வந்து நல்ல மெமரி பவர் இருக்கும் இதுக்கெல்லாம் நம்ம எப்படி நம்ம இந்த வல்லாரக்கீரையெல்லாம் சாப்பிட சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி அப்புறம் அந்த புரோக்கோலி ப்ரோக்கோலிங்கிறது வந்து இந்த பச்சை காலிஃப்ளவர் பச்சை கலரில் இருக்குது காலிஃப்ளவர் அது வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது கண் வந்து ராத்திரி ரொம்ப நேரம் இந்த வெள்ளை பேப்பரில் எழுதிருக்க எழுத்த படித்தாவே கண்ணெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்க மாதிரி இருக்கும் அதெல்லாம் இந்த புரோக்கோலியெல்லாம் சாப்பிட்டோம்னா சரியாயிரும் அப்புறம் ப்ரௌன் ரைஸ்னு சொல்லுவாங்க ப்ரௌன் ரைஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அதாவது பி டுவெல் இருக்குது அதில் விட்டமின் பி அந்த ப்ரவுன் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தோல் வந்து பாலிஷ் பண்ணாத ரைஸ் அதுவும் வந்து நல்லது அதில் நீங்கள் வந்து கஞ்சி பண்ணித்தரலாம் இல்லை வந்து ரைஸாகவே பண்ணித்தரலாம் அதை அரைச்சி எதாவது டிஃபன் மாதிரி எதாவது பண்ணித்தரலாம் அதில் புட்டு பண்ணித்தரலாம் எது வேணால் பண்ணலாம் ப்ரௌன் ரைஸ் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு அதை குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது உடம்புல வெயிட் வைக்காது நல்ல தூக்கம் வரும் அதாவது வந்து எப்படின்னா அது நம்ம நைட்லேயோ இல்லை பறிச்சு முடிஞ்சு வந்தோன்னே மத்தியானம் சாப்பாடவோ கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு சட்டுன்னு தூங்கி நல்லா ரிலாக்ஸாக எழுந்திரிப்பாங்க அதுவும் நல்லது அப்புறம் வந்து சக்கரைவள்ளிக்கிழங்கு சக்கரைவள்ளிக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் பல்லுக்கெல்லாம் ரொம்ப நல்லது பல்லுக்கு பல்லுல இருக்கிற சில சத்துக்கள் இந்த கேல்சியம்கெல்லாம் வந்து சக்கரைவள்ளிக்கிழங்கு ரொம்ப நல்லது அப்புறம் கேரட்டு தக்காளி சிக்கனு சிக்கன் வந்து எப்படின்னாக்கா நம்ம நாட்டுக்கோழி இருக்கு பாருங்களேன் அந்த நாட்டுக்கோழியில வேக வச்சு கொடுக்கணும் நாட்டுக்கோழி வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்க வேணா ஓரளவுக்கு நிதானமாக வேக வச்சு கொடுத்தோம்னா இதெல்லாம் பிரெயின் ஃபுட் பிரெயின் ஃபுட்டோட லிஸ்ட் நீங்கள் இதை வச்சுக்கோங்க இது வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களும் இதை வந்து சாப்பிடலாம் அப்புறம் ஒரு ட்ரிங்க் ஒன்று சொல்கிறேன்னு நான் சொன்னேன் எப்படின்னா சாயந்தரம் வந்தோன்னே குழந்தைங்களுக்கு டீ காஃபி ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு காம்ப்ளான் இதெல்லாம் கொடுக்குறத விட காலையிலே நீங்கள் சமைக்க ஆரம்பிக்கும் போது ஒரு நாலு முந்தி நாலு முந்திரி பருப்பும் ஒரு அஞ்சு பாதாம் பருப்பும் தண்ணியில் ஊற வச்சுருங்க இது வந்து ஒரு குழந்தைக்கு இந்த நாலு முந்திரியும் ஒரு அஞ்சு பாதாமும் நீங்கள் க ஊற வச்சிட்டிங்கன்னா சாயந்தரம் அவங்க வரும்போது அந்த பாதாம் உரிச்சிட்டு ஒரு வாட்டி தண்ணியில் கழுவிட்டு மிக்சியில் போட்டுட்டு சர்க்கரையும் ஒரே ஒரு பீஸ் ஏலக்காய் ஒரு பீஸ் ஏலக்காய் உங்களுக்கு வந்து இதை வந்து இவ்வளோ ச இது பண்ண முடியாது குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி தோணுது அப்படின்னு சொன்னால் ஒரு அரை கேரட்டு சேர்த்துக்கணும் அரைவாசி கேரட்டும் இந்த பாதாம் முந்திரி அதுக்கப்புறம் சர்க்கரை ஒரு துண்டு ஏலக்காய் ஒரே ஒரு பீஸ் ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சிட்டு நைஸாக அரைச்சிட்டு அதில் குளிர்ந்த பால் அதாவது ஐஸு சேர்க்காமல் நம்ம ஃப்ரிட்ஜில் ஏற்கனவே காய்ச்சி ஆடை நீக்கப்பட்ட பால் அந்த பால் வந்து ஒரு கிளாஸ் ஊற்றிட்டு மிக்சியில் நல்லா மில்க் ஷேக் மாதிரி அடிச்சுட்டு ஒரு வடிகட்டியில் வடிகட்டிட்டிங்கன்னாக்க கண்டிப்பாக வந்து அந்த ஏலக்காவோட இது சர்க்கரையில் அந்த இதெல்லாம் கேரட்டோட தோல் எல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த ட்ரிங்க் மட்டும் கொடுத்து பாருங்கள் ஃபுல் எனர்ஜிங்க அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுவுமே கொடுக்க வேணாம் அது வந்து ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து குழந்தைங்க ஃப்ரெஷ்ஷாகிடுவாங்க குழந்தைங்களுக்காக மட்டும் கிடையாது பெரியவங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்க வந்து முந்திரியை தவிர்த்துட்டா நல்லது பாதாம் சாப்பிட்லாம் முந்திரியில் வந்து கொழுப்பு சத்து இருக்கிறதுனால முந்திரியை மட்டும் தவிர்த்துட்டு சாப்பிட்லாம் சர்க்கரைக்கு பதில் பணங்கள் கண்ணும் சேர்க்கலாம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான் சர்க்கரைக்கு பதில் பணங்கள் கன்று சேருங்க சேர்த்துட்டு இந்த ட்ரிங்கை கொடுத்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெயில் காலத்தில் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அது வந்து சத்து மிகுந்த பானமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நன்றி